ஸ்ரீராமராமராமே ரமீராமே மனோரமே சஹசிரநத்துலியம் வரானே பரே பூம்சே ஜாத்தே தசராத்மஜே வேத பிராச்சே தசாராசி சாட்சாத்ராமாத்மீமத்ஷ்ணசமா நமோ யாசூனவேக்கலட்சியம் சுலபீர்பிரிராமராணயல்லாள் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புள்ளிரும்பாதி உண்ணி நற்பாள் அயோய்யில் வாழும் சராசரம் முத்தவும் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் தானாய் ஆனான திருமங்கையாழ்வாரோட பெருமாளோட பத்து அவதாரங்கள் பரசுராம ராம பலராம கிருஷ்ண கற்கின்ற பத்து சொல்ற திருமங்கையாழ்வாரோட பாசுறோம் இந்த பத்து அவதாரங்கள் தவிர ஆழ்வார்கள் வந்து ஹம்சாவதாரம் ஹெக்ரி அவதாரம் இது ரெண்டுத்தையும் பாடியிருக்கா இந்த அவதாரங்கள்ல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இது ரெண்டுத்தையும் பூர்ணாவதாரம்னு சொல்லுவதுண்டு நம்ம எப்படி இந்த உலகத்துல வந்து பறந்து எல்லா கஷ்டமும் படுறோமோ அதே மாதிரியே அவரோட திருமேனியோடயே இங்க வந்து பறந்து உடம்போடையே இந்த உலகத்துல வந்து பறந்து நமக்காக ராம கிருஷ்ணர்களா எல்லா கஷ்டத்தையும் பட்டிருக்க நமக்காக இதை வந்து பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லுவதுண்டு இதுல ராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேர் இருக்கா இல்லையா இன்னைக்கு ஸ்ரீராமநவமி நம்ம பேச போது ராமரை பத்தி இந்த தேசம் முழுக்க எல்லா இடத்தையும் ராமர் ராமர் ராமர்னு சொல்றான காரணமே வால்மீகியோட ஆதி காவியமான ராமாயணத்தால் தான் ராமாய ராமாயணம் இல்லாம ராமரோ ராமரோட பெருமைகளை வந்து சொல்ல முடியாது ராமாயணத்தை வச்சு மட்டும்தான் ராமரோட பெருக பெருமைகளை நம்மளால சொல்ல முடியும் இந்த வால்மீகியோட ஆதி காவியமான ராமாயணத்தை தேசா வச்சுதான் மிச்ச சில ராமாயணத்தோட கதைகளும் வேற சில வேர்ஷன்ஸ் ஆப் த ராமாயணமும் வந்திருக்கு அதுல ஒண்ணுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேமஸா தெரிஞ்ச கம்பராமாயணம் கம்ப நாட்டாழ்வானோட ராமாயணம் கம்பராமாயணம் நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவா எல்லாரும்கூட இந்த வால்மீகி ராமாயணத்தான் இந்த வால்மீகி ராமாயணத்தை தான் தேசா வச்சிருந்து அவாளோட ராமானுபவத்தை அவர்கள் அவர்களோட பாசுரங்கள்லயோ ஸ்லோகங்கள்லயோ வந்து சொல்லியிருக்கா ராமாயணத்தை பத்தி இப்ப ஆழ்வார்கள் எங்கேயாவது பாட்டுருக்கா அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தை வச்சுதான் அவர் அதுல இருந்து தெரிஞ்சிட்டுத வச்சிருந்தா அவ வந்து பாடியிருக்கா எல்லா ஆழ்வாருமே அங்க அங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ராம ராமரை பத்தி பாடி இருக்கா அதுல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஆழ்வார் ஒருத்தர் குலசேகர் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வாருக்கு ராமர் மேல அவ்வளவு ஒரு பிரீத்தி பக்தின்னு சொல்றேன் அவருக்கு எந்தளவுக்கு ராமர் மேல ஈடுபாடு அப்படின்னு சொன்னா எவ்ரிடே உட்காந்து டெய்லி ராமாயணத்தை கேப்பாராம் ஸ்ரீ ராமாயணத்தை உட்காந்து கேட்பாராம் ஒரு சுத்த பௌராணிகள் அவர் காலத்து அவருக்கு டெய்லி உட்கார்ந்து ராமாயணத்தை அவர் சொல்லியிருக்கார் ஒரு நாள் அவரால் வர முடியல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அவர் வந்து அவரோட சிஷியன் அமைச்சிருக்காரு குலசேகர ஆழ்வார்க்கு ராஜா சொல்றதுக்காக அவனும் வந்து ராஜாவை இம்ப்ரஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்ப நல்லா கலை சொல்லியிருக்கான் ராமாயணத்தை அவர் வந்து கதையில மூழ்கி போனதுல ராஜா குலசேகர ஆழ்வார் வந்து கதையில மூழ்கி போனதுல ராமர் எதுக்கு தனியா கஷ்டப்படணும் நான் ஒரு ராஜா இவ்வளவு பெரிய படையை வச்சுட்டு இருக்க என் படையோட அவருக்கு வந்து உதவி பண்றேன் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ராமர் வாழ்ந்ததோ வந்து கிறிதா யுகம் ரெண்டாவது யுகத்துல திரேதா யுகத்துல அடுத்தது குலசேகர ஆழ்வாரர் வாழறதோ கலியுகர்ல இவர் வந்து நான் இப்ப அவர் வாழ்ந்த காலத்துல இருக்கிறதா நினைச்சுன்னு நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர சொல்ற அவருக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு ராமாயணம் கேட்கு அவர் ராமரோடே இருக்கிற அளவுக்கு அவர் வந்து ஈடுபாடு இருந்திருக்கு அவருக்கு பார்த்தா ராமானுசன் ராம திருவரங்க தமிழக வழி செய்த ராமானுசன் ஒற்று இருந்த அதில ராமாயணம் என்னும் பத்திரிகளிலும் குடிகொண்ட கோயில் ராமானுசன் குளம் கூறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ராமானுஷர் வந்து ராமாயணம் ஸ்ரீராமாயணம் கத்துக்கிறதுக்காக அவரோட மாமாவான பெரிய திருமலை நம்பிக்கிட்ட ஒரு வருஷ காலம் திருப்பதியா பாலசேரன் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அவருக்கு ஒரு வருஷ காலம் ராமாயணம் கேட்கற அளவுக்கு அப்போ ராமாயணத்துல இருந்துருக்கு நம்மளாம் வந்து ஏதோ வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏதோ ஒரு அரை நாள் அரை மணி அரை மணி காலம் ராமர் ராமரை பத்தி தெரிஞ்சுட்டு கேட்டுட்டு ராமாயணம் மொத்தமா முடிஞ்ச ராமர்னு ஒருத்தர் சீத்தனை ஒருத்தர் ராமர் வந்து சீத்தைக்காக ராமணன் போய் சண்டை போட்டார் இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் எவ்வளவு விஷயம் இருக்கு கத்துக்கிறதுக்கு ராமாயணத்தை சாஸ்திரம்னே சொல்றான் வேதங்களே வந்து பெருமாள் விபாவில் விபா அவசாரத்துல ராமரா வந்து பறக்கிறச்சு வேதமே வந்து ராமாயணமா பறந்தது அப்படின்னு சொல்றோம் அதான் வேத வேதியே பிரதேபம்சே ஜாத்திய தசரதா அப்படின்னுச்சே வேத பிராசிய வேதமே ராமாயணமா வந்து பறந்தது அப்படின்றத நம்ம சொல்றோம் இதுல வந்து ராமானுசரோட சிஷியர் அத்தது எம்பார் எம்பார் இருக்கிறது பிராசர பட்டர் நஞ்சியர் வந்த நஞ்சியரோட சிஷியர் நம்பிள்ளை நம்பிள்ளையோட ரைட் ஹேண்ட் ஆர் ரம்பில்லையோட சிஷியர் அப்படின்னு சொல்றது பிரியவாச்சான் பிள்ளைய இவருக்கு பிரியவாச்சான் பிள்ளைக்கும் அவருக்கு பறக்கட்சியை கிருஷ்ணர் தான் பேரு அவரோட அப்பா அம்மா வந்து அவருக்கு கிருஷ்ணர் தான் பெரிய பேர் வச்சிருக்கா ஆச்சான் பிள்ளைன்னு இருந்திருக்கு நூறு பேரு அவர் வந்து நாலாயிரத்துக்கும் வியாக்கியம் எழுதியிருக்காரு நாலாயிரம் விஜய்யப்பிரபந்தங்கள்னு சொல்லப்படுற நாலாயிரம் பாசுகளுக்கு உட்காந்து எழுதியிருக்காரு வேற எண்ணூறு ஆச்சாரியனுமே உட்காந்து வியாக்கியமும் அர்த்தம் அர்த்தம் எழுதினதில்லை நாலாயிரம் பாசுகளுக்கு தான் எழுதியிருக்காரு அதனால ஆச்சான் பிள்ளைன்ற பெரிய ஆச்சான் பிள்ளையானார் தலைவர்கள்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அவர் இருந்த காலத்துல அவளோட திருமுறைகளுக்கு பெரிய வாசான் பிள்ளை எப்படி நாலாயிரம் பிரபஞ்சம் வியாக்கியானம் அர்த்தம் எழுதினாரா அவளோட திருமுறை திருமுறைகளுக்கு அர்த்தம் எழுதத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவலாம் அதனால வந்து அவர் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு உபகாரம் பண்ணிருக்க பெரிய வாட்சான் பிள்ளை வியாக்கியானங்கள்லாம் எழுதி பெரிய பெருமான்னு சொல்றோம் நம்ம ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் பெரிய விராட்டியார் பெரிய திருவடி பெரிய ஆழ்வார்னு சொல்றோம்னா இவாளுக்கு ஈக்குவலன்டா இவாள் கோஷ்டியோட சேர்க்கிற அளவுக்கு பெரிய பிள்ளைக்கும் பிரபாவம் இருந்திருக்கு அவரையும் நம்ம அவள் கோஷ்டியோட சேர்க்கணும் சொல்றோம் இவரோட இயற்பர் கிருஷ்ணர் இவர் இருக்கு பேர் இருந்தாலும் இவரோட ஈடுபாடு வந்து நிறைய இடத்துல பார்த்தா அவரோட வர்ச்செல்லாம் பார்த்தா ராமர் இடத்துலயும் ராமாயணத்துலயும் இவருக்கு நிறைய ஈடுபாடு இருந்திருக்கு போராட்டத்துக்கு நாலாயிரத்து வேற அவருக்கு ரொம்ப அத்துபடியா தெரிஞ்சிருக்கு இவர் ராமாயணத்தை வந்து இவரோட ரெண்டு வர்ஷல வந்து பாக்கலாம் எழுதியிருக்கிறது ராமாயண தனி ஸ்லோக்கி அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காரு ராமாயணத்தோட சில முக்கியமான ஸ்லோகங்கள் எல்லாம் எடுத்து அதுக்கு அர்த்தங்கள்லாம் எழுதியிருக்காரு அது ராமாயண தனி ஸ்லோக்கி இன்னொன்னு ஒண்ணு பாசுரபடி ராமாயணம் ஆழ்வார்களோட வார்த்தைகள்லாம் அங்கே இருக்கிறதுலாம் எடுத்து போட்டு மொத்தமா ஒரு வால்மீகி ராமாயணம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி முழு முழு ராமாயணத்தையுமே ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த முழு ராமாயணத்தையும் ஃபார்ம் பண்ணறதுலையும் கரெக்டா அதே மாதிரியே பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரங்கிய காண்டம் கிஷ்கின் தா காண்டோம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டோன்னு ஆறு காண்டமும் அதை அது எப்படி ஆழ்வார்களோட வார்த்தைகள்லாம் எடுத்து அதை வந்து மாத்தி போட்டு அதை வந்து ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி அதுக்கு அந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தமும் வந்து அந்த சென்டென்ஸோட அர்த்தமும் அதை வந்து வால்மீகி ராமாயணத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தாலும் ஒரு ஒரே அர்த்தமா இருந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து உண்மையாவே சொன்னா இது வந்து ஒரு உண்மையாவே ஒரு பெரிய ஒர்தான் இது வந்து சும்மா எல்லாரையும் செஞ்சிடலாம் முடியாது நாலாயிரம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் வந்து எழுதிட முடியாது ராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எழுத முடியாது உண்மையாவே ஆழ்வார்களை சொல்றது வந்து மயர் வர மதிலாளம் வருந்த பெற்றவர்கள் ஆழ்வார்கள் சொல்றோம் அந்த மாதிரி தான் ஆச்சாரியர்களும் கூட அப்படிதான் இவரும் எழுதியிருக்காரு இவர மாதிரியே பார்த்தா இன்னொருத்தர் ஒருத்தர் அழகிய மனவாள திருமால் நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை லோக்கா ஆச்சாரியரோட திருத்தம்பியார் வடக்கு திருவிரிப்பிள்ளையோட திருக்குமாரர் இரண்டாவது திருக்குமார சொல்லலாம் அவரும் ரெண்டு கிரந்தம் எழுதியிருக்காரு ஆசாரியம்னு ஒண்ணு அறுதி செயல் ரகசியம் பார்த்தாலும் தெரியாது அவர் அவர் வந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியத்தோட சிசுக்திகள் பாசனமோ ஸ்லோகமோ எடுத்து அவளோட வார்த்தைகளையே யூஸ் பண்ணி தான் வந்து இந்த அவரோட முழு வர்க்கியமே எழுதியிருக்காரு அவரா புதுசா ஒரு வரி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடையாது அவளோட தான் யூஸ் பண்ணும் ஆனா வந்து இந்த ஜாயிண்ட் வேர்ட் சொல்லப்படுற இக்கு இச்சு இத்து இத்து ஆறு வந்து ஒரு மீனிங் வரணும்ன்றது பாசுரபடி ராமாயணத்துல மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட ஆழ்வாரோட நூத்தி ஐம்பது பாட்டுக்கு மேல எடுத்து அவர் இந்த முழு பாசுரபடி ராமாயணத்தை எழுதியிருக்கார் நம்ம அதை படிச்சா நமக்கு வந்து ராமாயணத்தோட அர்த்தம்தான் புல்லா வரும் ஆனா இது இருக்க ஒரு வார்த்தையோ ஒரு ஒரு வரியையோ எடுத்து பிரபந்தத்துல திவ்ய பிரபந்தத்துல எங்க வருது பெரியாழ்வா திருமொழியில வருதா பிரிய திருமொழியில வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போனா முக்காவாசி இடத்துல ராமாயணத்தோட அர்த்த அர்த்தத்தை தான் சொல்லும் இடத்துல சொல்லாமே இருக்கும் ஆனா அது வந்து இந்த இடத்துல வந்து இந்த சென்டென்ஸ்ல பாசுரப்படி ராமாயணத்துல போடுறச்சே அது வந்து ராமாயணத்தோட அர்த்தத்தை தான் சொல்றது ஸோ இருந்து வார்த்தைகளை எடுத்து கோத்து எரிஞ்சினது தான் பாசுரபடி ராமாயணம் வேர்ட்ஸ் ஆர் டேக்கன் பிரபந்தம் டுகெதர் பாசுரபடி ராமாயணம் ஆழ்வார்கள் யாருமே தனியா வந்து ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எந்த ஒரு ஆழ்வாருமே எழுதல ஆனா பெரியவாசான ஆழ்வார்களோட வார்த்தைகளை யூஸ் பண்ணி பாசுரபடி ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எழுதியிருக்காரு அதுல வந்து ராமாயண வால்மீகி ராமாயணத்தோட அதே சீக்வன்ஸ் அதே ஆற்றல தான் வந்து முழுமே போடுது அர்த்தமும் இதுவும் மாறல ஸோ இந்த பாசுரப்படி ராமாயணத்துல மொத்தம் ஆறு ஆறு பாகம் இருக்கு ஆறு பார்ட் இருக்கு அதே வால்மீகி ராமாயணத்திற்கு ஆறு பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ராம பறந்தது வளர்ந்ததுலாம் இருக்கு பாலகாண்டம் அப்புறம் அயோத்தியா காண்டம் ஆரங்கிய காண்ட ஒரு அவரோட வாழ்க்கை அதுக்கடுத்தது கிருஷ்கிந்தா காண்டம் ஹனுமாரை பார்க்கறது சுக்ரீவனை பாக்குறது இதெல்லாம் சுந்தரகாண்டம் அனுமார் வந்து சீதா பிராட்டியை பார்க்கறதுக்காக லங்காவுக்கு போறது யுத்த காண்டம் ராவனோட சண்டை போட்டு ஜெயிச்சு திரும்ப வந்து அயோத்திக்கு திரும்ப இந்த ஆறு பாட்டு இருக்கு இந்த ஆறு பாட்டு வந்து இன்னைக்கு எவ்வளோ பாக்க முடியுமோ அவ்வளவு பார்ப்போம் இருக்கிற நேரத்துல எவ்வளவு முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஸோ முதல்ல எடுத்தது இருக்கிறது பாலகாண்டம் பாலகாண்டம் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ கள மந்தம் இல்லாதோர் நாட்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது திருமடந்தை இருபாலும் திகழ அப்படின்னு பார்த்தா இது வந்து எங்கேந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெரிய திருமொழியில மூணாம்பத்து மூணுல பத்துல ஒண்ணு மூணாம்பத்துல பத்தாவது வரிகத்துல முதல் பாட்டு திருமடந்தை முதல் லைனே விடுத ஆரம்பித்தார் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கார் ஆழ்வார் திருமரந்தை மண்மடந்த திருமரந்தைன்றது வந்து தாயார் ஸ்ரீதேவி தாயார் அடுத்தது வந்து மண்மடந்தை அப்படின்றது பூமி தேவி தாயார் இருபாலும் திகழ் இவா ரெண்டு பேரும் கூட இருக்கிற ஆஹ் திருமாள் சொல்லிட்டு எடுக்கிறார் ஆழ்வார் இவா பேர் தவிர மூணாவும் ஒரு திராட்டி இருக்கா அவதான் வந்து நீலாதேவின் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் திருமகள் திரும திருமகள் திருமகள் மடமகள் ஆயர் மடமகள் இனிவர் மூவராலும் உலகமும் மூணே அப்படின்னு முதல் பதிகத்துல நம்மால் அதிருவாய் மொழியில காட்டுறேன் அதே மாதிரியே வந்து கங்குளும் பகலும் பதிகம் ஏழாவது பத்துல வந்து சொல்றேன் என் திருமகள் சேரும் ஆறுவனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நிந்திரு எயித்தால் இழந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் மண்ணுரி ஏழு நழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென்ருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிவிலே முடிவுகள் நினைக்க அப்படின்னு திருமகள் சொல்றது ஸ்ரீதேவி தாயார நிலமகள் சொல்றது பூமி தேவி தாயார் நிலமகள் பூமி தேவி தாயார் ஆயர் மடமகள் என்ற ஆய்மகள் அன்பனே என்னும் ஆய்மகள்ன்றது நப்பிண்ணை பிராட்டி நீலாதேவின் ஆச்சியார் இந்த இடத்துல வந்து நீலாதேவீனாச்சியார் எடுக்கிற பெருமாள் ஆழ்வார் சோ ரெண்டு பேரோடையும் இருக்கிற பெருமாளை சொல்றார் அடுத்தது நலம் நாட்டில் நலம் நாட்டில் அப்படின்னா வந்து நலத்துக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாத நாடு அப்படின்னு சொல்ற இது வந்து திருவாய்மொழி இரண்டாம் பத்துல எட்டாவது பதிக்கும் நாலாவது பாட்டு ரெண்டுல எட்டு நாடு நலமந்தம் இல்லதோர் நாட்டு நலத்துக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாத இடம் கவலையே இல்லாத இடம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து நலமந்தம் இல்லதோர் நாட்டு அடுத்தது அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அந்தமில் பேரின்பத்து அப்படின்னு சொல்றது வந்து அந்தமில் இந்த ஒரு வார்த்தை மட்டும் வந்து பத்தாம்பத்துல இருந்து இருக்க பத்தாம்பத்து ஒன்பதாம் ரூபாய் மொழி கடைசி பாட்டு பத்துல ஒன்பதுல பதினொன்னு அதுல அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அந்தமில் வேதின்பத்து அடியரோடு விருந்தமை ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் இருக்கிறே அவர் அவர் கூட இருக்கிறவா எல்லாரையும் அவருக்கு பிடிக்குமா அவங்க இருக்கிறவா எல்லாருக்கும் அவரை பிடிக்குமா ரெண்டு சைவம் இருக்க இதுதான் நலம் அந்தமில்லோர் நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுக்கிற அதுக்கடுத்தது வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோல் செல்ல அதாவது அஹ் ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீட்டு இருக்கும் அப்படின்றது வந்து பாசரப்படி அது வந்து எங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் திருவாயங்கில்தான் அதுவும் இருக்கு நாலுல அஞ்சுல ஒன்னு வீட்டிலிருந்து ஏழு தனிக்கோல் செல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆழ் முதல் பாட்ட ஆரம்பிக்கிறார் தனிக்கோல் செல்ல அவருக்கு வந்து யாரும் போட்டியே கிடையாது அவர் மட்டும் தான் தனியா ஏக சத்ராதிபதியா ஆட்சி செய்யறாரு அந்த மொத்த உலகத்தையும் ஒன் அண்ட் ஒன்ல அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் மட்டும் தான் தனியா இருக்காரு அவரு யாரும் வந்து அவருக்கெல்லாம் பூமிக்கு இறங்கி வரணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அவர் நம்ப படுற கஷ்டத்துக்காக இறங்கி வர்ற நம்ம வந்து அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்தா யானை தான் யானை வந்து இதுகிட்ட முதலகிட்ட மாட்டி வந்து கஷ்டப்படுறச்சு பெருமாள் வந்து உடனே உலவிலையா அவர் வந்து அங்கேருந்தே ஒரு சக்கரை தலைப்பி ஆனா வந்து அதெல்லாம் பண்ணல அவர் வந்து அங்கேருந்து அவரே இறங்கி வந்தார் திருடன் மேல உட்காந்து ஆழ்வார் கூட பாட்டுதான் சொல்றாரு மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சின்னழிந்து காலமர வேகம் கராதன் காலினை கதல ஆணையின் துயரம்பீர புல்லு சென்னு மின்னு ஆழி தொட்டானை தேனமர்சோலை மாடமா அமையல திருவள்ளிக்கேணி கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாரோட பாசுறோம் அவரே இறங்கி வந்தாரா அவர் வந்து வேற யாத்தியோ அனுப்புல ஒரு சக்கரத்தனுப்பல எதுவும் பண்ணல ஆனா அவரே இறங்கி வந்து உதவி முதலைக்கு உதவி இருக்காரு என்ன சொல்றது அவர் என்ன குணம் பாருங்க நமக்காக இறங்கி ஓடி வரது ரெடியாத்திருக்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அப்படின்னு சொல்றாங்க அயர்வரும் அமரர்கள் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் திருவாய்மொழி முதல் பாட்டு முன்னில ஒன்னு ஒண்ணு உயர்வரம் உயர்வு உயர்வரும் அயர்வரும் அமரர்கள் அதிபதி உயர்வரம் உயர்நல முறையவன் ஆனவன் அயர்வரம் மருதிநிவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாட்டு அங்கு அயர்வரும் அப்படின்ற வார்த்தை என்ன நடங்க இருக்கிறவாளுக்கு வந்து ஒரு சோர்வே கிடையாதான் ஒரு மயக்கமே கிடையாது ஒரு பழக்கமே கிடையாதான் அங்க இருக்கிறவாள் எல்லாரும் எப்பவுமே சத்துவகுணம் இருக்குமா இந்த மாதிரி இருக்கிறவா எல்லாருக்கும் வந்து அதிபதியான பெருமாள் இவ்வளவு எல்லாருக்கும் ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா அந்த சீவை குண்டத்துல இருக்கிற பெருமாள் தான் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அணியார் அரங்கநகரப்பன் அது வேற யாரும் இல்ல ஸ்ரீரங்கத்துல இருக்கிற திருவரங்கநகரப்பன் தான் ஸ்ரீரங்கநாதர் தான் எங்கொன்னுல எட்டுல எட்டு பெரிய திருமொழியில பதினொன்றாம் ஆபத்துல எட்டுல எட்டாவது பார்த்து அணியார் பொருள் சூழ் அரங்கநகரப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற யாரும் இல்ல ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள் தான் பூஜித்த பெருமாள் இஷ்வாகுகுலத்துக்கு குல தெய்வமான பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிறார் அடுத்தது அழைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் அப்படின்னு சொல்ற அழைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் அப்படின்னா தேவரங்கள்லாம் சீராதிநாதன் சார் கடல வந்து அழகாலாம் எங்களுக்கு வந்து ராட்சஸ்வர்களோட தொல்லை தாங்க முடியல எங்கள எங்களுக்கு ராவணவனோட தாங்க முடியல வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்ற அவ எப்படி அழறானா எப்படி ஒரு நாவாயோ இல்லாட்டி ஒரு கப்பலோ ஒரு போட்டோ வந்து ஒரு பெரிய கடலுக்கு நடந்து ஒரு ஓஷனுக்கு நடு மாற்றி இந்த அலைகளுக்கு நடுற மாட்டின்றி எப்படி கஷ்டப்படுமோ அந்த மாதிரி அவ வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பெருமாட்டம் முன்னாடி வந்து அழறான் அததான் வந்து அலைஞர் கடவுள் அழுந்தும் நாவாய் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாரு இது வந்து எங்க இருக்குன்னா அஞ்சுல ஒண்ணுல ஒன்போது இந்த பாட்டு இருக்கு இந்த நாவாய் அப்படின்றது வந்து என்னன்னா இந்த இந்த வார்த்தையிலேருந்து மருதி மறிதான் வந்து நேவிகின்ற பேர் வந்து இருக்கு ஊர்ல வந்து அவளோட கடல் படைக்கு பேர் நேவி அப்படின்னு சொல்றா இல்லையா அது வந்து இங்கிருந்தா வந்துருக்கு இது வந்து திருவாய்மொழியில அஞ்சுல ஒண்ணுல ஒன்போது ஆவாரார் அடுத்தது ஆவாரார் துணையன்னு துளங்கும் இதுவும் அதே பாட்டுலதான் இருக்கு அஞ்சுல ஒண்ணுல ஒன்பதாவது தான் இது ஆவாரார் துணையன்னு இளங்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து தேவாசர் அவெல்லாம் வந்து ரொம்ப தேவர்கள்லாம் வந்து கவலையோட இருக்காளாம் அவளுக்கு வந்து இப்ப யார் ஹெல்ப் பண்ணுவா என்ன நடக்கும் யார்கிட்ட ஹெல்ப் கட்சா நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ராட்சசர்கள் கிட்டே இருந்து தப்பிக்க முடியும்னு வந்து அவர்கள் ரொம்ப கவலைப்படுறாளாம் அடுத்தது நல்ல அமரர் துயர் தீர நல்ல அமரர் அப்படின்னா வந்து தேவர்களதான் நல்ல அமரர் துயர் தீர அவளோட கஷ்டங்கள்லாம் தீர்க்கத்துக்கு பெருமாள் ஒருவர் அப்படின்னு சொல்றான் இது வந்து பத்தாம்பத்து ஏழாம் திருவாய் மொழி அஞ்சாவது பாட்டுல இருக்கு நல்ல அமரர் சுய தீர இது இருக்கு அடுத்தது அவர்களோட பெருமா கஷ்டங்களா தீர பெருமாள் ஒருவர் அப்படின்னு சொல்றது வல்லறக்கர் இலங்கை பாழ்வெடுக்க எண்ணி வல்லறக்கர் பா இலங்கை பாழ்வெடுக்க எண்ணி வல்லறக்கர் அப்படின்ற இந்த இடத்துல வந்து சொல்றது யார் யாருன்னா சுப சுபாகு மாரிசன் போன்ற அறக்கர்களை வந்து இந்த இடத்துல எடுக்கிறான் அவளுக்கு வந்து இந்திரியங்களை வந்து ரொம்ப கட்டுப்படுற சக்தி வந்து ரொம்ப அதிகமா அதாவது என்னன்னா வந்து இந்த பிரம்மா சிவன் கிட்ட எல்லாம் வரம் வாங்குறான் இல்லையா வரம் வாங்குறச்சே வந்து ரொம்ப காலம் வந்து மனசை கஷ்ட கட்டுப்படுத்தி உடம்பை கட்டுப்படுத்தி ரொம்ப காலம் வந்து உட்காந்து தபம் பண்றான் பண்றான் அப்படி பண்ணி வந்து வாங்குறான் அப்படி வர வாங்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்றது வேற ஆனா அது வரைக்கும் அவன் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறா எவ்வளவு இந்திரியங்களை கட்டுப்படுத்தின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது வந்து தேவர்கள் பண்ண மாட்டான் தேவர்கள் எப்பவுமே வந்து உட்காந்து சும்மா என்ஜாய் பண்ணது பண்ணிட்டேதா இருப்பான் கடைசியில்தான் வந்து உட்காந்து கஷ்டப்படுறா ஆனா இவா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வல்லரக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல ஆழ்வார்கள் வல்லரக்கர் ரங்கை பால் விட பால் விடுக்க எண்ணி அப்படின்னு சொல்றாங்க மண்ணுலகத்தோர் உய்ய இந்த இடத்துல மண்ணுலகத்தோர் உய்ய அப்படின்றது வந்து இந்த வல்லரக்கர்ன்றது வந்து பெருமாத்ரோட பத்தாவது பா பதிகத்துல இரண்டாவது பாட்டு வல்லரக்கர் அப்படின்றது வந்து அந்த இடத்துல நாள் எடுத்துருக்க வந்து இலங்கை பாழ்வட எண்ணி அது வந்து இலங்கை பாழ்வட எண்ணி அது வந்து சொல்ற அசுரர்களை பத்தி சொல்றா அதுக்கு அடுத்தது மண்ணுலகத்தோர் உய்ய இது வந்து பெருமாத்துருவின் முதல் பாட்டு முதல் பதிகத்திலேயே பத்தாவது பாசுரத்துல இது வந்துருது மண்ணுலகத்தோர் மணிசுரைய மண் உலகோர் யப்படின்னு வந்துருது இது வந்து அவதார ரகசியம் பெருமாள் சொல்றாரு அசுரர்கள் அழிக்கிறதுக்காக வந்து பரப்பத்திலே வந்துருது அடுத்தது அயோத்தி என்னும் அணிநகரத்து இது வந்து இப்ப இதுவும் பெருமாள் திருமொழில தான் இருக்கு பத்தாவது பதிகத்துல வருது இது ஆனா பத்தாவது பரிகத்துல முதல் முதல் பாட்டிலேயே வந்துடுது இது அயோத்தி என்னும் அதாவது அயோத்தியன்னும் அணிநகரத்துனா என்னன்னா அர்த்தம்னா யாராலையும் வந்து சண்டை போட்டு வின் பண்ண முடியாத ஒரு ஊரா அயோத்தியன்னும் அணிநகரம் அப்படின்றது வந்து அப்படிப்பட்ட ஊர்ல வந்து பெருமாள் பறக்கிறார் அயோத்தியன்னும் அணிநகரத்து அடுத்தது வெங்கதிரோன் குளத்துக்கோர் விளக்காய் தோண்டி வெங்கதிரோன் குலத்துக்குன்னா வந்து சூரிய வம்சம் பெருமாள் பறந்தது சூரிய வம்சத்துலதான் வந்து பிறந்தார் இல்லையா வெங்கதிரோன் குளத்துக்கோர் விளக்காய் தோண்டி சூரிய வம்சத்துல பார்த்தா நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கா இக்ஷ்வாக்கு சகரன் அஞ்சுமான் அசமஞ்ச திலீபன் பகீர்தன் ரகு அஜன் தசரதன் தசரதனோட பையனைதான் ராமரா வந்து பறக்குற பெருமாள் வந்து பறக்கிற அந்த சூரிய வம்சத்துல ஒரு ஒரு ராஜாக்கும் அவ்வளவு பிரபாவம் இருந்ததுதான் அப்படி பிரபாவம் இருக்கிற ராஜாக்களுக்குள்ள ராமருக்கு இருந்த பிர அவர் பண்ண தியாகமோ வேற எந்த ஒரு ராஜாவுமே பண்ணது இல்லையா ராமரை வந்து எங்க பேரோ குளத்துக்கோர் விளக்காய் தோணி அப்படின்னு சொல்றேன் வந்து ராமர் வந்து சூரிய வம்சத்துல வந்து ஒரு சூரியனா இருந்திருக்காராம் சூரிய வம்சத்துக்குள்ள ஒரு சூரியனா ராமர் இருந்திருக்காரு அப்படின்றதான் வந்து இந்த இடத்துல சொல்ற அடுத்தது கோசலைடன் குளமதலாய் கோசலைக்கு பையனா வந்து பறக்குற அப்படின்னு சொல்ல இது வந்து எட்டாவது பதிவிற திருமொழியில மூணாவது பாட்டு கோசலைடன் குளமதலாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது மூணாவது பாட்டுல கோசலைக்கு வந்து ராமர் பறக்குற பன்னெண்டு பன்னிர மாதம் பன்னிரதுங்கள் மணி வயிறு அதுக்கடுத்தது தைரதந்தன் மகனாய் தோன்னி தசரதன் தைரதனுக்கு பையனா வந்து பறக்கிற தைரதன் வார்த்தை வந்து திருநாள் திருமொழியிலேயே பத்தாவது பதிகத்துல பதினோராவது மாட்டில வருது தைரதனுக்கு பையனா வந்து பறக்கிற அதுக்கு அடுத்தது குழந்தைகள் கொண்டலாய் குழந்தைகள் கொண்டல் அப்படின்றது வந்து ராமானுஜி நூற்றாம் தாதில அறுபதாவது வருது குணந்திகள் கொண்டல் அப்படின்றது குழந்தைகள் கொண்டல்னா இப்ப ராமரை வந்து எல்லாருமே சௌஷீல்யத்தோட இல்ல அப்படின்னு சொல்லுவா அவருக்கு வந்து அவ்வளோ நைச்சிய பாவனை இருக்கு அப்படின்னு சொல்லுவ அவர்கிட்ட எவ்வளவோ இருந்தாலும் ராஜா அவர் அவர் வந்து அவருக்கு இருக்கிற வீரம் வேற யாருக்கும் கிடையாது அப்படி என்ன எல்லாமே இருந்தாலும் ராமர்ட்ட இருக்கிற ஜெஸ்ட் திங் என்னன்னு கேட்டா எல்லாருமே குணத்தை தான் சொல்லுவாங்க அவ்வளோ பண்புள்ள அவர் வந்து குகனோட வந்து தோழமை கொண்டதிலையும் பார்க்கலாம் சபரியோட பிரசாதம் சாப்பிட்டதையும் பாக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதை வந்து அவரோட நைச்சிய பாவனையை எடுத்து காட்டுறா சௌஷீலிய சாகரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ராமரை சொல்றது உண்டு ஏதாந்த தேசன் சுவாமி வந்து அவர் வந்து ஒரு இடத்த வந்து வே சௌஷீலிய சாகரர் அப்படின்னு சொல்றாரு அதாவது சௌஷீல்யம்ன்றது வந்து யாருக்கு இருக்கோம்னா யாரோ ஒரு பெரிய நாட்டுக்கே ராஜாவா இருக்கிறவரை வந்து ஒரு காமன் மேன் கூட உட்காந்து பேசினா வந்து அவரை சௌஷில்யம் அது வந்து ராஜாக்கு இருக்கிற ராஜா வந்து உட்காந்து பதில பேசுறாங்க ஆனா அந்த கூட உட்காந்து பேசுறவருக்கும் வந்து நம்ம ராஜா கூட தான் பேசுறோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்க கூடாதான் அந்த பயம் வந்து அவரை வந்து அப்படி கூப்பிட முடியும் வந்து இவர சொல்றே வந்து சௌஷீல்யசாகரன் அப்படின்னு சொல்லிட்டு திருமால கூப்பிடுற அதுக்கடுத்தது வந்து மந்திரங்கோல் மறைமுனி மறைமுடிவன் வேல்விக்கா வேள்வி காக்க நிறந்து அப்படின்னு சொல்ற மறைமுனிவன் வந்து விஸ்வாமித்திர இது வந்து திருமால் திருமொழியில பத்தாவது பதியத்துல ரெண்டாவது பாசம் மந்திரங்கோல் மறைமுணன் விஸ்வாமித்திர வந்து தசரதிட்ட வந்து எனக்கு ராமரக்குடு என்னோட யாகம் ஆறு நாள் ராத்திரி நடக்கிறது அதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு வேணும் எனக்கு ராமரக் குடு சொல்லிட்டு கேட்கறச்சே வந்து அஹ் தசரத்தை ஃபர்ஸ்ட் தரமாட்டேன்னு சொல்றதும் அதுக்கப்புறம் கொடுப்பேன்னு சொல்றதும் இதெல்லாம் வந்து நமக்கு கதை தெரியும் இது வந்து பத்தாவது திருமால் திருமொழி பத்தாவது பதிவம் இதுல ரெண்டாவது பாட்டுல ஒருத்திடு அதுக்கடுத்தது வருதுல தாடகைடன் உரத்தைக் கிண்டு இதுவும் அதே படிக்கும் பாத்திருபிறந்த பத்தாவதுல இரண்டாவது வாட்டிலேயேதான் வருது தாமரை வந்து விஸ்வாமித்திரிட்ட கேட்கறான் நான் பண்ற முற முதல் வதம் இது நான் போய் தாடகை போய் பண்ணலாமா தாடகை வந்து ஒரு அரக்கியாச்சு அவர் வந்து ஒரு பெண்ணாச்சு அவளை போய் பண்ணலாமா அப்படின்னா விஸ்வாமித்திர வந்து அவர் பெண்ணே கிடையாது அவளை பாரு அவரை பத்தா பெண் மாதிரியா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து தாடகைடன் உரத்தை கிரி தாடகா வதம் இது அதுக்கடுத்தது வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி அப்படின்னு சொல்ற வல்லரக்கர் அப்படின்றது வந்து சுபாஹூ மாரிச்சன் அவர்களை கொண்டு பெண்ணாக்கி சாப விமோசன் அகல்யை சாப விமோசனம் கொடுக்கிறது இதுவும் வந்து அதே இடத்துலதான் வந்து பெருமாள் திருமொழியிலேயே வந்து பத்துல ரெண்டாவது பாட்டிலே இது வந்து இது அதுக்கடுத்தது வந்து காரார் தின்சிலை எடுத்து காரார் தின்சிலை எருத்துன்றது இது வந்து பிரிய திருமொழியிலேருந்து ஆழ்வாறு எடுக்கிற ஒண்ணு நாலுல ஒண்ணுல எட்டு இது வந்து காரார் தின்சிலை அப்படின்றது சீதா சீட்டை கல்யாணம் பண்ணிக்கிறது வில்லு எடுத்து நாணய தரிசியில் வில்லு உடஞ்சி சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறது இது நாலுல ஒண்ணுல எட்டு பெரிய திருமொழியில ஒண்ணுல எட்டு அதுக்கடுத்தது மைதிலேயே மனம் புணர்ந்து இது அதே பதிகத்திலே வந்து முதல் லைன் ரெண்டாவது லைன் வந்து வில்லெடுக்கறத பத்தி சொல்ற ஆள்வா லைன்ல வந்து சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறது பத்தி சொல்ற நாலுல ஒண்ணுல எட்டு இது அதே பதிகத்திலேயே வந்து இருந்துச்சு பார்க்கணும்னா வந்து பெரிய திருமொழியில பார்க்கலாம் போத அதுக்கடுத்தது இருபத்தோரு கால அரசு கலைக்கட்ட இருபத்தோரு கால அரசு கலைக்கட்டனா இது வந்து பரசுராமரை பத்தி சொல்றது பரசுராமர் வந்து இருபத்தோரு கால இருபத்தோரு தலைமுறை சத்ரிய ராஜாக்களை அவர் வந்து வதம் பண்ணார் அதை வந்து இந்த இடத்துல எடுத்து காட்டுறேன் இது வந்து திருவாய்மொழியில ஆறாம் பதிகத்துல ரெண்டுல பத்து ஆறாம் பதிகல ரெண்டாவது ஆறாம் பத்துல இரண்டாவதுல பத்தாவது பாசகம் இருபத்தோரு கால அரசு கலைக்கட்ட அப்படின்னு சொல்லி பரசுராமர் கொண்டதை பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் மழுவாளி வெவ்வறி நர்ச்சினை வாங்கி வென்னி கொண்டு இது வந்து திருவாள் திருமொழிய பத்தாவது பதிகம் மூணாவது பாசரம் மழுவாளி அப்படின்னா வந்து கோடரி கோடரிய கையில வச்சிருக்கிறவர் வந்து விஷ்ணு தனுச கையில எடுத்துகிட்டு வந்து பெருமாள் அட்டை கொடுத்து ராமர் கொடுத்து இதுல இருந்து அம்பூடு அப்படின்னு ராமர் வந்து பண்றதும் கர்வ வங்கம் பண்றதும் இது வந்து சொல்றது ஒரு பூர்ணாவதாரம் எப்படி ஒரு பெருமாளோட இன்னும் அவதாரமா இன்னொரு அவதாரம்னா பாது பரசுராம அவதாரம் இல்லையா ஆவேஷாவதாரம் அதாவது அவேசாவதாரம் தோத்த ஒரு இடம் இது பெருமாள் மொழி மூணாவது பதிகம் இது மூணாவது பாசம் இது மொழுவாளி வெவ்வறி நர்சிலை வாங்கி வெண்டி கொண்டு அவன்தவத்தை முத்துஞ்சத்து அவந்தவத்தை முத்துஞ்சத்து பெருமாள் திருமொழியில ஒன்பதாவது பதிவம் ஒன்பதாவது பாட்டு அவந்தவத்தை முத்துஞ் செத்துனா பரசுராமரோட தவ எல்லாத்தையும் பெருமாள் திரும்ப வாங்கிட்டு இடத்துல அவரை வின் பண்ணிட்டு ராமர் வாங்கிட்டு அததான் வந்து அவந்தவத்தை முத்துஞ்சத்து அம்பெம்மானோடு மணிமாட அயோத்தியை விது வந்து திருமாவள் திருமொழியில பத்தாவது பதிவம் எட்டாவது பாசம் பத்துல எட்டு அம்பன் அயோத்திக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டும ராமர் வந்து நீ லட்சுமிணர் ஊர்மனா எல்லாரும் திரும்ப வராத எல்லாரும் திரும்ப வரா அததான் வந்து அம்பெம்மானோடு அப்படின்னு சொன்னா அயோத்தியில இருக்கிற எல்லாமே வந்து தங்கத்தாலாந்துதான் ஒரு பூட்டு இருந்தது இருக்கும் அதான் அம்பெம்மானோடு அப்படின்னு சொல்லிட்டு மணிமாட அயோத்தி இத்தோட பாலகாண்டம் முடிஞ்சது அடுத்தது அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரம்பி கட்சி அரியணைமேல் மன்னனாவான் நிற்க அப்படின்னு சொல்றாரு அரியணைமேல் மன்னனாவான் நிற்க அப்படின்னா என்னன்னா தசரதர் ராஜாவா இருக்கார் அடுத்தது ராமரை வந்து ராஜாவா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாமிரம் ரெடியா இருக்கணும் ராஜா ஆக போறேன் சொல்லிட்டு அவர் நிற்க அப்படின்னு சொல்றாரு இது வந்து பெருமாள் திருமொழியில ஐம்பதாவது சதிகரத்துல முதல் பாட்டு ஆரம்பத்திலேயே வந்துருது நல்பாட்டுலயே வந்து வந்துடும் ஒன்பதுல ஒண்ணு அரியணையன் நிற்க அடுத்தது பொங்கையவன் கூணி கூனி சொர்க்கொண்ட கூனி சொற்கொண்ட அப்படின்னா வந்து இது வந்து பிரியாதா திருமொழியில வருது அஹ் கூனிதான் வந்து கைதேவியோட மனசை போய் கெடுக்கிறா அத வந்து இந்த இடத்துல ஆழ்வார் சொல்றேன் குடிய கைகேயை வரம் வேண்ட குடிய கை கே வரம் வேண்ட இது வந்து பெரிய ஆழ்வார் திருமொழியில வந்து இந்த குடிய அப்படின்ற வார்த்தை வந்து மூணாம்பத்துல ஒன்போதுல நாலு இந்த இடத்துல வந்து இந்த குடியன்னு ஒரு வார்த்தை மட்டும் வருது கைகேயி வரம் வேண்ட அப்படின்றது வந்து அஹ் மூணாம்பத்துல பத்தாவது வரைக்கும் மூணாவது பாசுரத்துல வந்து கொடிய கைகேயை வரம் வேண்ட அப்படின்றது கைகேசி கைகேயை வரம் வேண்ட அப்படின்னு சொல்லிட்டு வருது இது வந்து என்னன்னா குடிய கைகேயின் ஏன் ஆழ்வா சொல்ற இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கைகேட அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு வரம் இருந்துதான் இரும்புகள் எல்லாம் பேசுறத வந்து அவரால கேட்க முடியுமா அவர் வந்து ஏதோ ரெண்டு இரும்பு பேசுறத வந்து அவர் கேட்டு அதை சிரிச்சுட்டார் பக்கத்துல இருந்த கைகேவியோட அம்மா பார்த்து எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வந்து சொல்லக்கூடாது அவருக்கு எப்படி சாபத்துக்கு வந்து அந்த அவருக்கு வந்து இந்த வரத்துக்கு ஒரு கிளாஸ் என்னன்னா இரும்பு என்ன இரும்பு பேசறத வந்து கேக்குற அவர் வந்து அது என்ன பேசிட்டுன்னு யார் கேட்டாலும் வெள்ள சொல்லக்கூடாது இவரால சொல்ல முடியாது எதுக்கு சிரிச்சான்னு கேட்டா இந்த மாதிரி நான் எதையோ பார்த்தேன் நான் வந்து அதுக்குதான் சிரிச்சா அப்படின்னு சொல்றாரு எதுக்கு சிரிச்சான்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன் நான் அப்படி சொன்னா வந்து நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இல்ல இல்ல நீ சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கைகரியோட அம்மா சொல்றான் அதுக்கு அவர் அப்பா வந்து திரும்ப நா போனாலும் பரவாயில்ல உனக்கு அந்த விஷயம் தான் தெரியணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த முடியாது அப்படிப்பட்ட அம்மாவுக்கு பிறந்தவா கை வந்து கொடிய கை கே வரன் வேண்ட அப்படின்னு சொல்லிட்டு இடத்து இந்த கை கையை வரம் வேண்டாம் அதை பாத்து அடுத்தது வந்து அடக்கிய சொற்கொண்டு அடக்கிய சொற்கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அடக்கிய சொற்கேட்டு அப்படின்றது வந்து பெரியார்வா திருமொழியில தான் நாலாம்பத்துல அஹ் இரண்டாவது பதிகத்துல இது வந்து இது வருது அடக்கிய சொற்கேட்டு அப்படின்றது வந்து வரம் கேட்கறா இல்லையா ரெண்டு வரம் வேணும்னு சொல்லிட்டு தசரா தட்டை அதுதான் வந்து அடக்கிய சொற்கேட்டு அப்படின்னு வந்து சொல்ற இடம் மலக்கியமா மணத்தனலாய் மன்னவனும் மராதுரிய அப்படின்ற மலக்கியமா மன்னவனாய் மன்னவனும் மராதுரிய அப்படின்றது வந்து திரியாழ்வா திருமொழியில பத்தாவது பதிலும் மூணாவது மூணாம் பத்து பத்தாவது பதியும் மூணாவது பாட்டுல வந்து மலக்கியமா மணத்தனலாய் மன்னவனும் மராதுரிய அப்படின்றது இருக்கு இது வந்து தசரதன் வந்து அவர் கேட்ட ரெண்டு வரத்தையும் பார்த்து அவர் கீழே உஞ்சார் தாங்கவே முடியல இப்படி ஒரு வரம் கேட்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழ் உணர்றது குளக்குமரா காடுரை என்று விடை கொடுத்த அப்படின்றது இது வந்து அதே பத்து மூணாம் பத்து பத்தாவது பதியோ மூணாவது பாத்து அதே இடத்துலதான் இது இருக்கு குளக்குமராடுரைப்போ குளக்குமராது ராமர காடுப்போ தசரதர் வந்து ராமர காடுக்கு போ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்றோம் இருநிலத்தை வேண்டாது இந்நிலத்தை வேண்டாது இந்நிலத்தை வேண்டாது அப்படின்றது வந்து அஹ் திருமாவள் திருமொழி ஒன்பதாவது பதிவோ இரண்டாவது பாசனத்தோ வந்து இந்நிலத்தை வேண்டத எனக்கு இந்த நாடு வேணான்னு சொல்லிட்டு ராமர் வந்து காட்டுக்கு கலந்துருந்நெடுத்த தாயரையும் இராச்சியமும் ஆங்குழித்து அவரோட அம்மாக்கள் எல்லாம் வேண்டாம் இந்த நாடு வேணாம் இந்த ராஜ்யம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போறது இதுவும் அதே பாசரத்திலே தான் ஒன்பதுல ரெண்டு அதுக்கடுத்தது மைவாய களிரொழித்து மாவொழிந்து ஆனா இப்ப அவர் காட்டுக்கு போச்சு அவர் வந்து அவரோட யானை இப்ப பெருமாள் புறப்பாடே இருந்தா கூட முன்னாடி வந்து பாக்குறோம் யானை குதிரை இந்த ஓட்டக்கோணம் இதெல்லாம் முன்னாடி போது அந்த மாதிரி அந்த காலத்து ராஜாக்களுக்கும் இருந்திருக்கு அவர் வந்து அவரோட யானை இந்த குதிரை இதெல்லாத்தையும் ஊட்டுட்டு இந்த குரக பதாதிகள் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் ஊட்டுட்டு வந்து காட்டுக்கு போறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றது இது அஹ் கனல் வழியாதே காமரழில் விழ்த கனல் வழியாதே பெருமாள் திருமலில ஒன்பதாவது பாசுரத்துல ஒன்பதாம் பத்து ஏழாம் பாசுரத்துல வருது இது அதே பாசுறத்துலேயே தான் வந்து இது முன்னாடி இந்த அதே லைன்லதான் இருக்கு கடந்த வெளியே காமராஜ் வெளியூடு என்ன சொன்னா அவரோட ஆபரணங்கள்லாம் எவ்வளவு போடுறாரு அவர் ராஜகுமாரா இருக்கிற ஒரு ராஜாவா ஆக போறவர் எவ்வளவு ஆபரணங்கள் போடுறப்ப அது எல்லாத்தையும் அங்க திரும்ப அவரோட நாட்டில் விட்டுட்டு மர உறிக்கறிச்சு திரும்ப போறதை வந்து அவரோட அழகை வந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார் அங்கங்கள் அழகு மாறி அங்கங்கள் அழகு மாறி அப்படின்னு வருது பெருமாள் திருமொழிதான் ஒன்பதாம் பத்து ஏழாம் பாசனம் அதே பாசனத்துல அடுத்த லைன்ல வருது முன்னாடி லைன்ல வருது அங்கங்கள் அழகு மாறி வந்து அவரோட எவ்வளவு தங்கமும் வைரமும் வைரூரியமும் ஜொலிச்சு அந்த திருமேனி அது இப்ப அதெல்லாம் போய் ஒரு மர உரி போறாரு இப்பதான் அவரோட முழு அழகு என்னன்னு முன்னாடி எல்லாம் அவரோட அழகுக்கு வந்து இந்த ஆபரணங்கள்லாம் வந்து அழக மறைச்சிருந்தது திருஷ்டி போற்று இப்பதான் எடுத்தாலும் தெரியாது அவரோட திருமணி அழகு என்னன்னு இப்போ ஸ்ரீரங்கத்தெல்லாம் பார்த்தா கொண்டாட்டங்கள்னு சொல்லிட்டு சொல்வா பெருமாளுக்கு சொல்லுவா பதின்மர் பாடிய பெருமாள் அப்படின்னா சொல்றேன் ஆவரதங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் இப்படிதான் ஒரு கொண்டாட்டம் உண்டு ஆவரங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னா ஆவரங்கள் போட்டு அழகா இருக்க மாட்டாராம் அவர் மேல போறதுனால அந்த நகை கடந்த ஆவரங்கள்லாம் அழகா இருக்குமா பார்க்கறதுக்கு அதனால ஆவரதங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் ராமர் இருந்தாரா இப்போ ஆவரதங்கள்லாம் எடுத்ததுக்கு பார்த்தா இன்னும் ரொம்ப அழகா இருந்தாராம் அடுத்தது மாணவரும் நோக்கி வைதேவி இந்துணையா இது வந்து பெரிய திருமொழி பதினோராம் பத்து அஞ்சாவது பதிகத்துல முதல் பாசனத்துல வருது மாணவரம் என்னோக்கி வைத்திய இந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாச இந்த பதிகமே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதவியும் முதல் ரெண்டு லைன்ல வந்து பார்த்தா ஆழ்வார் பெருமாளோட சௌரபியம் சௌஜரியம் கல்யாண உரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பார் கடைசி ரெண்டு லைன்ல பார்த்தா அவரோட பரத்துவத சொல்லுவ இப்ப இப்படி இவ்வளவு பரத்து பெருமாள் வந்து யசோதை கிட்ட உரல்ல கட்டுப்பட்ட நம்மளோட இருந்தார் இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க மாணவரும் மின் நோக்கி வைதின் துணையா காணமரும் கள்ளதர் போய் காடு வைத்தான் காணே காணமரும் கள்ளதர் போய் காடு புன்னடிகள் வானவர்தம் சென்னி மலர்கண்டாய் காழலே பாசுரம் இது பதினொன்னுல அஞ்சுல ஒண்ணு அதுக்கடுத்தது இளங்கோவும் வாலும் வில்லும் கொண்டு மின் செல்ல அப்படின்னா வந்து இது திருமால் திருமொழில தான் இதுவும் வருது ஒன்பதாவது பா இரண்டாவது பாசுரம் இளங்கோவும் வாலும் வில்லும் மின்சாரி இளங்கோன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்து திருமால் திருமொழியில வருது வாளும் வில்லும் கொண்டு பின்செல்ல அப்படின்றது வந்து திருவாய் மொழியில எட்டாம் பத்துல மூணுல மூணு மூணாவது பெரிய மூணாவது பாட்டு வாலும் வில்லும் கொண்டு கொண்டு பின்செல்ல அப்படின்ற லக்ஷ்மணர் வந்து கையில இறங்கும்னா லக்ஷணர் அவர் கையில வால் வில்லு இதெல்லாம் எடுத்துட்டு கூறையே போறார் அப்படின்றத சொல்ற இடம் கலையும் கரியும் பிரிமாவும் இது வந்து பெரிய திருமொழியில முதல் பத்துல அஞ்சுல ஒன்னு கலையும் கரியும் பிரீமாவும் பிரியும் காலும் கடந்து போய் அது அடுத்த லைனும் அதே பாசனம் ரெண்டு லைன் வந்து ஒரே பாசனத்திலிருந்து ஆழ்வார் எடுத்திருக்காரு அதனால வந்து களையும் கறியும் பெரியமாவும் திரியும் கடந்து போய் சிலையின் கடையும் துணையாக வெண்ணாம் விந்தி சிடுக்களத்து மலைகொண்டலை நீர் அணையற்றி மதிர்நீர் இறங்கை வளர்க்க தலைவன் தலைவர் துறக்கம் தான் சால கிராமம் சொல்லிட்டு சால ஆழ்வார் பாடுற இடம் இது அது வந்து காட்டை வந்து வர்ணிக்கிற எவ்வளவு குடுமையான விலங்குகள் எவ்வளவு குடுமையான ஆடு இது அந்த காட்டுக்கு போய் இப்படி வந்து பெருமாள் போறாரு அப்படின்னு சொல்றோம் பத்தியுடன் குகன் கடக்க கங்கைதண்ணை கடந்து பத்தியுடன் குகன் கடக்கனா இது வந்து குகனோட ஏற்பட்ட தோழமையை சொல்ற இடம் இது திருமாள் திருமொழியில பத்தாம் பத்தியத்துல நாலாவது பாசுறோம் குகந்தா வந்து கங்கையை கிராஸ் பண்றதுக்கு ராமருக்கு வந்து போட்டு கொடுத்து அவரோட குழந்தைகள் கொண்ட பாலகாண்டத்துல வர இடத்துலயும் வந்து ராமரோட ஐக்கிய பாவனையை நம்ம வந்து ராமர் எல்லாரோடையும் எப்படி வந்து தோழமை கொண்டார் அப்படின்னு ஒரு இடத்துல கூட எடுக்கிற குகனோடு சேர்த்து ஐவராவனும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமணத்துல ஒரு இடத்துல வருது ராமர் வந்து சக்திரா வந்து குகனை வந்து வேற குளம் அப்படின்னு எல்லாம் பார்க்காம தோணமை கொண்டு அவனையும் வந்து ஒரு தம்பியா எடுத்துல சொல்றது வந்து காயோடு நீடு கனி வனம் போய் புக்கு காயோடு நீடு கனி உண்டு வனத்துக்கு போய் இது வந்து வனம் போயின்றது வந்து திருமாவள் திருமொழியில வந்து பத்தாம் பதிகில நாலாவது பாசத்துல வருது காய் கனி அப்படின்ற இடத்துல இருந்து வந்து பெரிய திருமொழில மூணாம் பதிகம் ரெண்டா மூணாம் பத்து ரெண்டாம் பதிகம் இரண்டாவது பாசத்துல வனத்துல வந்து நம்ம நாட்டில் இதற்கும் பாக்காத காய் கணிகள்லாம் எடுத்து எதுலாம் உடம்புக்கு நல்லதா இல்லையான்னு கூட தெரியல அதெல்லாம் வந்து வாழ போற வாழச்சுட்டால் பெருமாள் வந்து போ போற சொல்லிட்டு சொல்றேன்டான் இது அதுக்கடுத்தது வியங்கான மரத்தின் நீழல் வியங்கான மரத்தின் நீழல்னா இலையே இல்லாத மரமா தேடி அந்த மரத்துக்குதான் வந்து ராமர் படத்துன்னு தூங்குவாராம் அதுதான் வந்து அவர் அவர் அவர் அவர் அவர் வந்து பண்ணி கொடுத்த சத்தியா வைப்பாங்க காட்டுக்கு போறான் அப்படின்னு சொன்னபோது எல்லாம் வந்து இந்த சத்தியில நிறைய கிளாத்லாம் இருக்கு நீ கிழ இங்க இருக்க கூடாது அங்க இருக்க கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அந்த மாதிரி இதுக்கல்ல வந்து வரமே இலையே இல்லாத மரத்துக்கீழ போயிடுறா தேடி கண்டுபிடிச்சதா ராமரா அது கீழே தூங்குறோம் வியண்கான மரத்தின் நீரல் இது வந்து பெருமாள் திருமொழியில ஒன்பதாவது பதிகத்துல மூணாவது பாசுரத்துல வருது அடுத்தது கல்லணை மேல் கண் துயின் வந்து கல் பாறை மாதிரின்னு சொல்லலாம் மேல் கண் துயின் அது மேலதான் வந்து இப்ப தூங்குற ஒன்பதுல மூணு திருநாள் திருமொழி அடுத்தது பெரிய ஆழ்வா திருமொழியில மூணாவது பத்தாவது ஆறாவது திருமொழியில இருக்கு சித்திரூடத்து அப்படின்ற வார்த்தை வந்து அங்க வருது தைரதந்தான் அப்படின்றது வந்து திருநாள் திருமொழியிலேயே பதினொன்னுல ஒன்பதுல பதினொன்னு தைரதந்தான் புலம்பியா புலம்பல் தன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த இடத்துல வருது இது அவர் வந்து அதுக்கப்புறம் மூணு மணிமே ஆஹ் பிரியவாசன் பிள்ளை வந்து அதே இடத்துல இருக்க மேல் பழவினை திட்டு என்னையும் நீள்வானில் போக்க என்பாய் கைகேசி அப்படின்னு சொல்றது இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன் நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் நானும் இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றேன் இடம் இது வந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றது திருமால் திருமொழியில ஒன்பதாம் பத்து பத்தாவது பாட்டுல இந்த விட்டு கலந்துருக்க இந்த இடத்துல எண்ணு வாணியரை தேனவரும் தொழிற்சாலை சித்திர கூடத்து எண்ணு வாணியர அப்படின்றது வந்து பார்த்தா இது வந்து திருவாய்மொழியில பத்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி அஞ்சாவது பாட்டு பத்துல ஆறுல அஞ்சுல வருது இது தேனவரும் பொழில் சாரல் சித்திர கூடத்து வந்து இந்த வர்ணிக்கிறது தேனவரும் பொழில் தேனி சோலைகள்லாம் எடுக்கிற சித்திர கூடம்னு சொல்லுவா இது இது வந்து பெரியாழ்வா திருமொழியில மூணாம் பத்து பத்தாம் பதிவும் அஞ்சாவது பாட்டுல வருது மூணுல பத்துல அஞ்சு இந்த இடத்துல சித்திர பத்தி வர்ணிக்கிற இடம் இது அதுக்கடுத்தது ஆனை பிறவி தேரோடு காலால் இது ஆணை பிறவி தேரோடு காலால் வந்து காவாற்பட் யானைப்பட குதிரைப்பட இதெல்லாம் பெரிய திருமொழியில ஆறுல அஞ்சுல மூணு வந்து அங்கேருந்து கிளம்புற மொத்த சேனையோடய அங்கேருந்து அயோத்தியிலேருந்து கிளம்பி சித்திரகுடத்துக்கு வரதர் வந்து சொல்ற இடம் இது அதுக்கடுத்தது அணிகொண்ட சேனை சுமந்திரன் இது வந்து ஆணை பிரிவி தேரோடு காலால் அணிகொண்ட சேனை அப்படின்றது வரைக்கும் வந்து பெரிய திருமொழியிலேயே ஆறுல அஞ்சுல மூணுல வந்துரு இந்த சுமந்திரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் வந்து திருவாசான் பிள்ளை திருமாள் திருமொழியில இருந்து எடுத்திருக்காரு திருமாள் திருமொழி ஒன்பதாவது ஏழாம் பாட்டு ஒன்பதுல ஏழுல இருந்து எடுத்திருக்காரு இது அது வசிஷ்டருடன் பரதநம்பி பணிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வருது வசிஷ்டருடன் பரத நம்பி பணிய வசிஷ்டரோட சேர்ந்து வரார் அப்படின்னு சொல்லலாம் வசிஷ்டர் சுமந்திரன் பரதர் மூணு அம்மாக்கள் கௌ கயா சுமித்ரா அம்மாக்கள் எல்லாரும் வர இது வந்து எந்தவாத்திரு மொழியில மூணுல பத்துல அஞ்சு மூணாம் பத்து பத்தாவது அஞ்சாவது பாட்டுல வரும் பரதரை வந்து ராமரை செய்திருக்கிற இடம் இது அடுத்தது தம்பிக்கு மறவடியை வான்பனையம் வைத்து குவளைய அப்படின்னு சொல்ற இது வந்து ஓ அதே இடத்துல பிரியாவி திருமொழியில்தான் இதுவும் வருது ஒன்பதாம் பத்து நாலாம் பத்து ஒன்பதாம் பதிக்கும் முதல் பாட்டிலேயே வந்துருக்கு ராமர் வந்து பரதரோட சரணாகி ஏத்துக்க மாட்டேன் நான் திரும்ப ஊருக்கு வரமாட்டேன் நான் பண்ண பிரதிநாடு நான் வந்து காட்டுக்களை காட்டுக்க நான் பதினாலு வருஷம் இருக்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதகைகளை பரதத்தை கொடுத்து அனுப்பி கூடவே வந்து நீ பதினாறு வருஷம் நாட்டை ஆடணும் அதுக்கப்புறம் திரும்ப வருவேன் அப்படின்னு அவரு வந்து சொல்லி அனுப்புறது அதுக்கடுத்தது கரியும் பெரியும் இராச்சியமும் எங்கும் பரத நம்பி கருளி விடை கொடுத்து ராஜ்யத்தை வந்து அவரை அனுப்பி வச்சு நீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதை சொல்றது இது வந்து இதுவும் பெரியார் வாக்குமொழியிலேயேதான் இதுவும் வருது அவர் வர ராஜ்யத்தை ஆழ்ந்து போ சொல்லி ராஜ்யத்தை வந்து ராமர் வந்து வரதத்தை கொடுத்து அனுப்புறது பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் திருவுரைய திசைக்கரு திரு சிறுவுடைய திசைக்கருமன் திருத்த போய் சிறுவுடைய திசைக்கருமன் திருத்த போயின்றது இது வந்து பிரியா திருமொழியில நாலாம் பத்து ஒன்பதாம் பத்துக்கு முதல் பாசம் ஒன்பது நாலுல ஒன்பதுல ஒன்னு இந்த இடத்துலயே வந்துருது திருவுரைய திசை கருமம் திருத்தப்போய் அப்படின்னா வந்து அங்க இருக்கிற அசுர அவர் வந்து திரும்ப வந்து தெற்கு திசை நோக்கி போறார் சித்திரகுடத்திலேந்து தெற்கு திசையை நோக்கி போறச்சே வந்து நிறைய அசுரர்கள் வராவார்கள் வந்து திருமாவள் ராமர் வந்து சண்டைப்பட ஆரம்பிக்கிறார் அங்க இருக்கிற அசுர கூட்டத்தான் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறார் அங்க இருக்கிற யோகிகள் ரிஷிகள் இவாளோட யாக யஞ்ஞங்கள் எல்லாம் ஒழுங்கா நடக்கிற மாதிரி வழி பண்ணி கொடுக்குற யாருக்கும் எந்த பிரச்சனையும் அந்த அசுரர்களால ராட்சசர்களால வர முடியாத அளவுக்கு நல்லது பண்ற தண்டகாரண்யம் புகுந்து தண்டகாரியம் தண்டகாரண்யம்ன்றது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஒரு காடு அது வந்து ரொம்ப குரூரமான காடு நிறைய ராட்சசர்கள் நிறைய அசுரர்கள் இருக்கிற காடு பயங்கரமான காடு யாரும் அங்க போட்டுக்கு வந்து அவ்வளவு இஷ்டப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள வந்து நாம நுழையிற தண்டகாரண்யம் புகுந்துன்றது வந்து பெரிய திருமொழில பத்துல ரெண்டுல மூணு பத்தாம்பத்து ரெண்டாம் மூணாவது பாசனத்துல வருது இது கண்டகாரிங்கிறது இத்தோட வந்து அயோத்தியாண்ட அயோத்தியா காண்டம் முடியறது இதுக்கப்புறம் ஆரங்கிய காண்டம் நம்ம இன்னைக்கு இத்தோட நிறுத்திப்போம் இது அப்புறம் மேல வந்து திரும்ப இன்னொரு சந்தர்ப்பத்துல பாக்கலாம் என்ன நடக்குறது அப்படின்றத சான்ஸ் நினைக்கிறப்ப பாக்கலாம் இன்னைக்கு நான் முழுசாவே இன்னைக்கு சொன்னோம்னா பார்த்த ரொம்ப சில இடத்துல ஹைலைட் பண்ணி எல்லா காண்டத்தையும் ஃபுல்லா சொல்ல சில இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணி அத மட்டும்பா வந்து கடைசியில எதை விட்டுறது எதை எடுக்கிறது அப்படின்னு தெரியலே தான் முடிச்சிருக்கேன் கவர் பண்ணிருக்கேன் சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஆரஞ்சேகாண்டம் கிஷ்கின் தா காண்டதும் மேல தொடரலாம் முடிச்சிருக்கேன் மங்களம் கோசலேந்திராய மகனீய புனாத்னே சக்கரவர்த்தி துமுஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேதியாயகாமல மூர்த்தியே கும்சா மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் சௌன்யசா மாத்திரு முனி கிருப்பாய ஸ்மனுஷே மாதே மமநாயம் ர